காற்றுநாயை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் செய்யப்படுறது பஞ்சாபி ஸ்டைல் வெண்டைக்காய் வருவல் செய்ய தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் கால் கிலோ உப்பு ருசிக்கு ஏற்ப தக்காளி நூறு கிராம் மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மாங்கொட்டை தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு எலுமிச்சம் சாறு ஒரு பழம் செய்முறை முதல்ல நம்ம வேண்டைக்காய் பொடியும் கட் பண்ணி தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருவோம் சாப்பாத்த வச்சுக்கலாம் சாப்பாத்தி வச்சிட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ச்சதும் கடல எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு மூணு டேபிள் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காய்ஞ்சதோ வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம் உப்பு போட்டு ருசிக்கு ஏற்ற போட்டு வதக்கி அந்த வெண்டைக்காவை எடுத்து ஒரு பவுல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் அந்த வானல்லையே கொஞ்சம் எண்ணெய் விட்டு தக்காளி போட்டு வதக்கலாம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கும் உப்பு போட்டுருவோம் ருசிக்கே தி இந்த தக்காளிக்கு ஏற்றாலும் உப்பு போட்டலாம் மஞ்சு பொடி போட்டுருவோம் மிளகாத்தூள் போட்டுவிடுவோம் கரம் மசாலா தூள் போட்டுலாம் மாங்குட்டை தூள் போட்டு நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கிட்டு இந்த நல்லா வதக்கினதும் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே ரசம் மல்லாம் போன உடனே இந்த வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கோல்லேயே ஒரு பவுலில் அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு கலந்து விட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுடுவோம் கட்டமல்லி தழி போட்டுட்டு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேல எலுமிச்சும் சாறு பயிர் விட்டுட்டு நல்ல காலு விட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பஞ்சாபி ஸ்டைல் வெண்டைக்காய் வருவாள் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவகையை மீண்டும் சந்திப்போம்